ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாகக் கொண்டு வேதம் நமக்கு காண்பிக்கக்கூடியதான சம்ஸ்காரங்கள் என்பதை பார்த்துனு வரோம் அதாவது கர்ப்பாதானம் முதற்கொண்டோ நாற்பது சம்ஸ்காரங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்நாளில் சொல்லப்படுது அந்த சம்ஸ்காரங்கள் என்னென்ன என்பதை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் முதலில் சம்ஸ்காரம் என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த சம்ஸ்காரம் என்பது நாம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கோமோ அந்த பிறந்த லட்சியத்தை அடைவதற்காக இந்த சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுது சித்தச சுத்தே கர்மா அப்படின்னு சித்த சுத்திக்கத்தான் இந்த சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுது சித்த சுத்தி அப்படின்னா நமக்கு மன வலிமையை கொடுத்து நமக்கு மனதினால அனுபவிக்கக்கூடியதான வஸ்துக்களை அடைவதற்கு இந்த சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுறது நம் மனசினால் நாம் நிறைய வஸ்துக்களை நாம் பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம் அதாவது இப்போ நிறம் எடுத்திருந்தால் கருப்பு வெள்ளை இந்த நிறங்களை கண்ணுங்கிற இந்திரியம் மாத்திரம்தான் கிரகிக்கும் சப்தங்களை காது மாத்திரம்தான் கிரகிக்கும் வாசனையை மூக்கு தான் கிரகிக்கும் ருசியை நாக்கு மாத்திரம்தான் கிரகிக்கும் அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த வஸ்துக்களை கிரகிக்கிறது அதே போல மனதினால் சில வஸ்துக்களை நாம் அனுபவிக்கிறோம் அதை நிரந்தரமாக அனுபவிக்கிறதுக்கு நாம் கொண்டு வரணும் மனசனால் எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஈஸ்வரனையும் மனசனால் தான் தெரிஞ்சுக்கிறோம் பகவானை மனதினால் தெரிஞ்சுக்கிறோம் பகவானையே நம்ம மனசனால் தெரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு நம்முடைய வாழ்நாளில் நடக்கக்கூடியதான நல்லவைகள் அடுத்த பிறவி நாம் செய்த கர்மாக்களுடைய பலன் இது அனைத்தும் மனசனால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்முடைய மனது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மனசை வலுப்படுத்துறது தான் இந்த சம்ஸ்காரங்கள் உதாரணத்திற்கு சொல்லணும்னா நம்ம இடத்துல ஒரு ஐஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஐஃபோன் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த அளவுக்கு அது சக்தியோடு வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு சார்ஜ் கட்டாயம் வேணும் பேட்ரியில் பவர் இருக்கணும் எனர்ஜி அது வேணுங்கிறதுக்காக நமக்கு சார்ஜுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுபோலதான் நம்முடைய மனதிற்கு உள்ள வலிமையை நாம் அனுபவத்திற்கு கொண்டு வரணுமானால் இந்த சம்ஸ்காரங்கள் என்கிற சார்ஜ் நமக்கு கட்டாயம் தேவை இதை நாமும் தெரிஞ்சுக்கணும் நம் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு இதை தான் நாம் சொல்லிக் கொடுக்கணும் சம்ஸ்காரங்கள்னு இருக்குது அப்படின்னு நாம் செய்ய செய்ய குழந்தைகள் பார்த்தே தெரிஞ்சுக்கும் இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை அனுபவத்திலே வரணும் நாம் செய்து காண்பிக்கணும் நம் குழந்தைகளுக்கு அதெல்லாம் இந்நாளில் இல்லாததுனாலே தான் நாம் குழந்தைகளிடத்துல ஒன்று சொன்னால் உடனே குழந்தைகள் அடுத்த அடுத்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கறது அப்படின்னு குழந்தைகள்லாம் இந்நாளில் பண்ணுறது நாம் ஒன்று சொன்னால் கூகுளும் ஷரணம் ரஜா அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறது எது வேணும்னாலும் கூகுளில் போய் பார்த்தால் தெரியும் அப்படின்னு கூகுளில் போய் பார்க்குறோம் கூகுள் என்ன ஈஸ்வரனா இல்லை அவரவர்கள் பதிவு பண்ணின விஷயங்கள் கூகுளில் இருக்குது அவ்வளோதானே அது தானே அத்தீந்திரிய விஷயங்களை கிரகிச்சு காண்பிக்கிறதா நமக்கு இல்லை அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் நம் மனது சொல்லக்கூடிய விஷயம் தவறாக போகவே போகாது இதுதான் ஞானிகளுக்கும் ஜீவன் முக்தர்களுக்கும் உள்ள பெரிய சக்தி அதுதான் அவர்களுடைய மனது அவர்களிடத்தில் இருக்கும் நம் மனது நம்மிடத்தில் இல்லை அதுதான் வித்தியாசம் அதனால தான் நாம் ஞானிகள்கிட்ட போனால் இப்போ மகாபிரிவாளுடைய சந்நிதிக்கு போனால் நம்முடைய மனதும் அவருடைய மனதும் ஒன்றாயிடும் அந்த மன நாமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு ஜீவன் முக்தர்களுடைய இந்த சம்ஸ்காரங்களுடைய பலன் வேணும் அந்த அளவுக்கு முக்கியம் நம்முடைய வாழ்நாளில் இந்த சம்ஸ்காரங்கள் நம் குழந்தைகளுக்கு சரியான முறையில் அதை செய்து வைக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது அது இல்லைன்னா நாம் மிகவும் இழப்பை சந்திக்க வேண்டி வரும் தர்மசாஸ்திரம் சொல்கிற போது அயக்ஞேன அவிவாகேன வேதஸ்யோதாதனேனச்சா குலான்நகுலதாம் யாந்தி பிராமணாதிக்கிரமேனச்சா அப்படின்னு போதாயனர் என்கிற மகர்ஷி சொல்கிறார் நம்முடைய வாழ்நாளில் முக்கியமாக செய்ய வேண்டிய செய்து பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்குது அதாவது படிப்பு இரண்டாவது திருமணம் மூன்றாவது நமக்குன்னு சொல்லப்பட்ட கடமைகள் நான்காவது செம்மையான வாழ்க்கை அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை இது நாளையும் நமக்கு வழிபடுத்தி நமக்கு ஆரோக்கியமாக நம்மை கொண்டு செல்வது எது அப்படின்னா இந்த சம்ஸ்காரங்கள் இது இல்லாவிடில் குலான்யகுலதாம் யாந்தி இப்படி ஒரு குலம் இருந்தது இப்படி ஒரு குடும்பம் இருந்தது அப்படின்னு தெரியாமலேயே போயிடும் அப்படி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் சிரமத்தை இழுத்து விட்டு கொண்டு சிரமப்படுவது தான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு ஒரு தீர்மானத்திற்கு நாம் வந்துட்டோம் சிரமப்படுவது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததினாலே தான் பசுபக்ஷிகளாக பிறந்துட்டால் தேவலே அப்படின்னு பல தோன்றது அந்த பறவைகள் போல சுதந்திரமாக வாழணும் பட்சிகள் போல சுதந்திரமாக வாழணும்னு நாம் நினைக்கிறோம் ஏன்னா இந்த மனிதப் பிரிவியினுடைய சிறப்பு நமக்கு தெரியல நாம் தெரிஞ்சிக்கவே இல்லை அதனால் பசுபக்ஷிகள்லாம் சுதந்திரமாக வாழறது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் கருட புராணம் சொல்கிற பொழுது மனித பிரவியை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகள் மரம் செடிகொடிகளாகட்டும் பசுபக்ஷிகளாகட்டும் அனைத்திற்குமே ஜாதிஸ்மரத்துவம் உண்டு என்று கருட புராணம் சொல்கிறது ஜாதிஸ்மரத்வம் நாம் போன பிறவி என்னவாக பிறந்தோம் அந்த பிறவியில் என்னென்னெல்லாம் தவறுகள் செய்தோம் எந்தெந்த தவறுனாலே நாம் என்ன விதமான பாபங்களை அனுபவிச்சிட்டுருக்கோம் என்ன விதமான துக்கங்களை நாம் அனுபவிச்சிட்டுருக்கோம் என்பது தெரியும் அத்தனைக்கும் அது அதற்கு தான் ஜாதிஸ்மரத்துவம்னு பேர் அது மாத்திரமில்லை மற்ற ஜீவராசிகள் அனைத்திற்கும் சுதந்திரம் போயிடும் யாரையாவது ஒருவரை நம்பித்தான் வாழ்ந்தாகணும் என்கிற கட்டத்திற்கு வந்துடும் ஒரு மாடு இருக்குன்னா தானே வாழ்ந்து பண்ணிட முடியுமா முடியாது உன்னை நம்பித்தான் வாழ்ந்தாகணும் ஆனால் மனுஷன் மனுஷிய ஜென்ம அப்படி அல்ல தானும் நன்றாக வாழ தன்னை சுற்றி உள்ளவர்களையும் நன்றாக வாழ முடியும் தேசத்தை காப்பாற்ற முடியும் தேச ஒருவனுக்கு முழுமையாக இருக்கணும் தேசத்தில் உள்ள எந்த வஸ்துவையும் வீணடிக்கக்கூடாது அழிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை இந்த சம்ஸ்காரங்கள் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக பலனாக சொல்லப்படுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்